வணக்கத்திற்குரிய அல்லாஹும் கூறும் வரை அவர்களோடு போராட வேண்டும் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன் அந்த லாயில் என்று களிமாவை அவர்கள் கூறி நமது தொழுகையை தொழுது நமது கிப்லாவை முன்னோக்கி நாம் அறுப்பது போல் அறுத்து வருவார்கள் ஆனால் தக்க காரணமின்றி அவர்களுடைய உயிர் பொருளுக்கு சேதம் ஏற்படுத்துவது நமக்கு விளக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய விசாரணை அல்லாஹுவின் நாட்டத்தை பொறுத்ததாகும் இதை அணுசிரதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்